பாடம் மாதவிடாயின் ஆரம்பமும் அதன் கடைசியும் சில பெண்கள் மாதவிடாய் செல்லும் இடத்தில் வைத்து கட்டிய பஞ்சு மஞ்சள் நிறமாக இருக்கும் போது அதை ஆயிஷா ரவியல் தா முன்ஹா அவர்களிடம் அனுப்பி மாதவிடாய் ரத்தம் நின்று இல்லையா என்பதை தெரிந்து கொள்வார்கள் அப்போது மாதவிடாய் செல்லும் இடத்தில் வைக்கப்படும் பஞ்சு வெள்ளை நிறமாக காணும் வரை நீங்கள் அவசரப்பட்டு மாதவிடாயிலிருந்து சுத்தமாகிவிட்டீர்கள் என்று நீங்கள் கருத வேண்டாம் என பெண்களுக்கு ஆயிஷா ரலி எல்லா அவர்கள் கூறினார்கள் சில பெண்கள் நடுநிசி நேரத்தில் விளக்குகளை கொண்டு வர செய்து மாதவிடாயிலிருந்து சுத்தமாகி விட்டோமா என்பதை பார்ப்பார்கள் என்ற செய்தி ஜைத் பின் சாபித் ரலி அல்லாஹும் அவர்களுடைய மகனுக்கு கிடைத்தது அப்போது அவர் நபிசல்லமாகும் அலிஹிவசல்லம் அவர்கள் காலத்து அப்பெண்கள் இப்படி செய்ததில்லை என்று கூறி அவர்களை கடிந்து கொண்டார்கள்